பாடம் நூற்றி ஐந்து தொழுகையில் சப்தமிட்டு ஓதுவது நபிசல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் தூர் அத்தியாயத்தை ஓதி நான் மக்களுக்கு பின்னால் தவாப் செய்து கொண்டிருந்தேன் என்று உம்முசல்லமா அது எல்லாகும் அவர்கள் குறிப்பிட்டார்கள்